ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணேயா கீதமே நமஸ்ரீஷா பரமாத்மே நம அது ராதோயோக அர்ஜுன सतत युक्ताये ुक्ता न्लोकोड अर्थते पार्क आ आर सततयर् वा्य சததயுக்தாக ஏ பக்தாக எப்பொழுதும் இந்த ஈஸ்வர விஷயத்திலே ஆழ்ந்து மனதை செலுத்தி கொண்டிருக்கிற எந்த பக்தர்கள் ஏ பக்தாக எந்த பக்தர்கள் இருக்கு சததயுக்தாக ஏவம் இவ்வாறு பகவான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கார் ஏழாவது அத்தியாயத்திலேருந்து தொடங்கி பதினோராவது அத்தியாயம் வரைக்கும் பகவான் சகுண ரூபத்தையும் நிர்குணரூபத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஆக ஈஸ்வர தத்துவத்தை நன்றாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஈஸ்வர லக்ஷணம் ஈஸ்வர உபாசனை அந்த ஈஸ்வர உபாசனையினுடைய பிரயோஜனம் இதை பகவான் நன்றாக உபதேசம் பண்ணியிருக்கார் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆக இதில் சோபாதிக்கம் நிருபாதிகம் அல்லது சகுணம் நிகுணம் அதாவது வடிவத்தோடு கூடிய இறைவன் வடிவமற்ற இறைவன் இன்னொரு மொழியில் நம்ம சொல்லணும்னா ஏகரூப அநேக ரூப அரூப்ப ஈஸ்வர தத்துவம் ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண ரூபம் விஷ்ணு ரூபம் அநேக ரூபங்கிற இந்த விஸ்வரூபம் அப்புறம் அரூபங்கிறது நிர்குண தத்துவம் இந்த இடத்துல அதுதான் விசாரம் ஆரம்பிக்கிறது இவ்வாறு எப்போ எந்த பக்தர்கள் உன்னிடத்திலேயே மனதை செலுத்துகிறார்களோ ஏவம் சததயுக்தாக ஏ பக்தாக எந்த பக்தர்கள் ஏவம் சததயுக்தா பக்தாஸ்வாம் பரியுபாசத்தே துவாம் பரியுபாசதே இந்த இடத்துல துவாம்கிறது விஸ்வரூபமாகிய உன்னைன்னு அர்த்தம் எந்த பக்தர்கள் விஸ்வரூபமாகிய உன்னை எப்பொழுதும் மனதை செலுத்தி மச்சித்தாக மத்கத்த பிராணாகனு முதல்ல சொன்னபடி பத்தாவது அத்தியாயத்தில் உன்னை விடாமல் உபாசனை பண்ணுகிறார்களோ அநேக ரூப உபாசனை பண்ணக்கூடிய பக்தர்கள்னு இங்கே அர்த்தம் இதுவரைக்கும் நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த பதினோராவது அத்தியாயம் முடிஞ்சு பன்னெண்டாவது அத்தியாயம் தொடங்குறதுனால அர்ஜுனன் ரெண்டாக பிரிக்கிறான் விஸ்வரூப உபாசகர்கள் அப்புறம் அடுத்த வரியில் சொல்லுகிறான் அர்ஜுனன் ஏச்சாப்பியரம் அவச ஏச்சன எவர்கள் மேலும் எந்த பக்தர்கள் அக்ஷரம் அவ்வக்தம் அக்ஷரம்னா அழியாத மாறாத அவ்வியம் புலப்படாத அர்த்தம் ஆக விஸ்வரூப ஈஸ்வரன் அதாவது பிரம்ம தத்துவம் அத்வைத பிரம்மஸ்வரூபம் ஏன்னா விஸ்வரூப உபாசனை பண்ணுறவனுக்குத்தான் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும்னு பல வகுப்புகளை முன்பு பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு பக்தர்கள் விஸ்வரூப உபாசகர்கள் அரூப உபாசகர்கள் உபாசகர்கள்னால் இங்கே ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுகின்ற ஞான சாதகர்கள்னு அர்த்தம் துறவு மனப்பான்மையோட இந்த ஏக்கரூப அநேக்க ரூப உபாசனை எல்லாம் வியாபகாரிகமாக பாரமார்த்த தத்துவமாகிய அரூப தத்துவத்தை சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுகின்றவர்கள் அவர்களைத்தான் இங்க அக்ஷர உபாசக்காக அவ்வக்த உபாசக்காக அப்படிங்கிற சொல்லால் அர்ஜுனன் குறிப்பிட்றான் ஏசாப்பியரம் அவ்வியம் தேஷாம் கே யோகவித்தமாக தேஷாம் அவர்களுள் அதாவது விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவர்கள் அரூப உபாசன பண்ணுகிறவர்கள் ஆகத்வைத்தமா பகவான விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவர்கள் அடுத்தபடியா அத்வைத பிரம்ம ஜானத்தை விசாரம் பண்ணுகிறவர்கள் விசாரம் பண்றதுன்னா சிரவணம் மனன் தித்தியாசனம் பண்ணுகிறவர்கள யார் யோக வித் தமாகா யோக வித்து டிகிரி யோகத்தை அறிந்தவர்களுள் இந்த இருவருள் மிகச்சிறந்தவர்கள் யார் விஸ்வரூப உபாசகர்கள் சிறந்தவர்களா அரூப உபாசகர்கள் சிறந்தவர்களா யார் மிக சிறந்தவர்கள் யோகவித் தமாகா என்பது அர்ஜுனனுடைய கேள்வி அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம படிக்கலாம் பக்திங்கிற சொல்லுக்கும் நாம் பொருள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி தொடர்ந்து நாளை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் பகவான் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் அர்ஜுன உவாச்சம் சததயுக்தே பக்தாஸ் ஏரமியம் கே யோக வித்தமா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்